வணக்கம் நற்றினையின் ஒருக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா மகிழ்ச்சி தேங்கிய குட்டை அல்ல ஆம் மகிழ்ச்சி சுறுசுறுப்பில் இருக்கிறது அது ஓடும் நதி தேங்கிய குட்டை அல்ல என்கிறார் ஹெரோடோட்டஸ் நன்றி வணக்கம்